அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றின ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரில் இருந்து சாமி ஒரு சொகுசு கப்பல் நடு கடலில் கவிழ்ந்தது அதில் இருந்த ஒரு மனிதன் சிரமப்பட்டு நீந்தி ஒரு தீவினை அடைந்தான் ஆளரவமற்ற தீவு தாவரங்களை உண்டான் தட்டு தடுமாறி ஒரு குடிசையை கட்டிக் சிக்கி முக்கி கற்களை உரசி நெருப்பை உண்டாக்கி சமையலும் செய்தான் கடவுளுக்கு தன் மேல் கொஞ்சமாவது கருணை இருக்கிறது என்று கருதி கொண்டே காய்கனிகள் பறிக்கச் சென்றவன் திரும்பி வந்து பார்த்தபோது அவன் குடிசை பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்டான் கடவுளே உனக்கு கருணையே இல்லையா அல்லது நீயே இல்லையா என்று கதறினான் சிறிது நேரத்தில் அவனை காப்பாற்ற ஒரு கப்பல் வந்தது ஆச்சரியம் அவனுக்கு நான் இங்கே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு அந்த கப்பலின் மாலுமி தீவிலிருந்து புகை இழந்ததை வைத்து யாரோ இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டோம் ஆகவே உன்னை காப்பாற்ற இங்கே வந்தோம் என்றார் கப்பலின் தலைவர் சோதனைகள் பெரும்பாலும் நம்மை காப்பாற்றுவதற்காகவே ஏற்படுகின்றன உண்மைதானே